வணக்கம் மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக இருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று எஃப்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இரண்டு இந்திய வைரலஜி நிறுவனம் புனே நகரில் உள்ளது மூன்று மராத்தான் ஓட்டப்பந்தயத்தின் தூரம் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதலில் பேசும் உரிமையை பெற்ற நாடு எது 2. இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக உள்ளவர் யார் 3. இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய நிதியமைப்புகளின் தலைவர் யார்